பாடம் எழுபத்தி ஏழு மார்க்கத்தின் கண்ணியம் தகர்க்கப்படும் அல்லாஹு புனிதமாகியவற்றை கண்ணியப்படுத்துவோருக்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஏழாவது வசனம்